ரு பிரம்மா குரு விஷ்ணுர் குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சா பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீகுரவே நம அன்பர்களே கோளில் பொறியில் குணமிலவே எண்குணத்தான் தாளை வணங்காத்தலை இந்த குரல் இறைவனுடைய மற்றொரு இலக்கணத்தை கூறுகிறது இறைவன் எட்டு குணங்களை உடையவன் எண்குணத்தான் என்றால் அதற்கு பல பொருள் இருக்கின்றன எண்ணுதற்கரிய குணங்களை உடையவன் என்பது எளிமையான ஒரு பொருள் இதுவரை நாம் எட்டு குரற் பாக்களிலே சொன்ன குணங்களையும் கூட சொல்லலாம் இருந்தாலும் இந்த குரலுக்கு தனிச்சிறப்பை அது கொடுக்க இயலாது எனவே எண்குணங்கள் என்பது அவர் முற்றிலும் சுதந்திரமானவர் அவருடைய உடம்பு மிகவும் தூய்மையானது அவர் இயல்பாகவே தெந்த அறிவைடையவர் எல்லா அறிவையும் உடையவர் அவர் எதிலும் பற்றுடையவர் அல்ல முற்றிலும் பற்றற்றவர் உலக அனைத்திற்கும் அருளும் ஆற்றல் மிக்கவர் அவருடைய ஆற்றலுக்கு எல்லை கிடையாது எல்லையில்லாத பேரின்பம் உடையவர் எல்லையில்லாத பேரின்ப வடிவமாகவே இருப்பவர் இவ்வாறெல்லாம் இறைவனுடைய எட்டு குணங்கள் சாஸ்திரங்களிலே விளக்கி சொல்லப்பட்டிருக்கிறது எனவே எட்டுணங்களை உடையவன் எண்ணுதற்கறிய குணங்களை உடையவன் எண்ணுதற்கு எட்டா எழிலார் என்று மாணிக்க வாஜகர் திருவாஜகத்திலே போல எண்ண முடியாது இறைவனுடைய குணங்களையெல்லாம் நாம் வார்த்தைகளால் வடித்துவிட முடியாது இறைவனை நன்கு உணர்ந்து போற்றி வழிபடுபவர்களுக்கு மட்டுமே இறைவனுடைய அருமை பெருமைகள் தெளிவாக விளங்கும் வணங்குபவர்களுக்குத்தான் இறைவன் தன்னை பற்றிய உண்மையை உணர்த்துவான் எனவே எண்ணுதற்கரிய குணங்களை உடையவன் என்பது இறைவனுடைய இலக்கணம் அத்தகைய இறைவனை நம் உடலால் போற்றி வணங்க வேண்டும் கோயிலை வலம் வருதல் கீழே விழுந்து வணங்குதல் இவற்றையெல்லாம் உடலால் நாம் செய்ய வேண்டும் வாயால் செய்ய வேண்டியது பொருள் சேர்ந்த புகழ் அதாவது அறிவால் இறைவனை போற்றுதல் மனதால் இறைவனை போற்றுதல் சொற்களால் இறைவனை போற்றுதல் உடலால் இறைவனை போற்றி வணங்குதல் என்றெல்லாம் இந்த திருக்குறளிலே கருத்துக்கள் காணப்பட்டிருக்கின்றன ஆகவே இந்த திருக்குறள் என்ன சொல்லுகிறது என்றால் நம்முடைய புலன் நுகர் கருவிகளில் அதாவது கண் காது மூக்கு நாக்கு தோல் இவைகளில் புலன்களை நுகரும் ஆற்றல் இல்லை என்றால் அதாவது சுவையை அறிய முடியாத நாக்கு நிறத்தை அறிய முடியாத கண் மனத்தை அறிய முடியாத மூக்கு ஒலியை உணர முடியாத காது இவைகள் பயனற்றவை தொடு உணர்ச்சியற்ற தோல் இவைகள் பயனற்றவை அதைப்போல இறைவனை வணங்காத உடம்பு பயனற்றது என்பதை குறிப்பதற்காக முதல் உறுப்பாகிய தலையை சிறந்த உறுப்பாகிய தலையை இங்கே சொன்னார் கோழில் பொறியில் குணமிலவே கோழில் என்றால் புலன்களை நுகருகின்ற கருவிகளில் பொறியில் புலன்களை நுகரும் ஆற்றல் இல்லையென்றால் குணமிலவே அது பயனற்றது அதை போல எண்குணத்தான் தாளை வணங்கா தலை எண்ணுதற்கரிய குணங்களை உடைய அல்லது எட்டு குணங்களை உடைய இறைவனுடைய திருவடிகளை வணங்காத தலை முதலான உடல் உறுப்புகள் பயனற்றவை என்பது கருத்து எனவே எண்ணுதற்கரியவன் இறைவன் எட்டு குணங்களை உடையவன் இறைவன் என்று அறிந்து இந்த உடலை வீணாக்காமல் இறைவனுடைய திருவடிகளை திருவடிகள் என்றால் அதற்கு பல பொருள்கள் உண்டு அவற்றை அடுத்த முறை கூறுகிறேன் எண்ணுதற்கரிய குணங்களை உடைய இறைவனை எட்டு வகையான குணங்களை உடைய இறைவனை நாம் இந்த உடலால் தலையால் வீழ்ந்து வணங்கி போற்றி பரவ வேண்டும் அவ்வாறு பரவினால் இந்த உடம்பு பயனுடையதாகும் இந்த உடம்பு புனிதமானதாகவும் தெய்வீகமானதாகவும் மிளிரும் என்பது கருத்து ஆகவே இறைவன் என் குணத்தான் அவனை உடலால் போற்றி வணங்க வேண்டும் அவ்வாறு வணங்கினால் இந்த உடம்பு தெய்வீகத்தன்மை உடையதாக ஆகும் இதுவே இந்த குரலின் உள்ளார்ந்த பொருள் ஆகவே இறைவனுடைய இலக்கணங்களை அறிந்து வருகிற நாம்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 த்ரீ டபுள் ஒன் என்ற எண்ணிற்கு உங்கள் பெயரையும் வசிக்கும் ஊர் பெயரையும் வாட்ஸ்அப் செய்யவும் ஹரி ஓம்